விரும்பும் வரை உங்களில் ஒருவர் இறை விசுவாசியாக மாட்டார் என்று நபி சல்லு அலிஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று மூன்று முஸ்லிம் நான்கு ஐந்து